तापत्रय சச்சிதானந்தூபாய விஷோத்தியேத்தாபயா வய நுமா புருஷம் சாட்சா ஆமிரீஸ்வரம் நானி ஸ்தாஷ்டியமசர்ச்சிரவட்டசுன்னர் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொன்னார் உலக வாழ்க்கையில் உழலுகிற மக்கள் பெரும்பாலும் கடவுளை வழிபடுறது கிடையாது கடவுளை நன்றாக புரிந்து வழிபடுறதில்லை அவர்களுக்கு என்னதான் கதி ஏற்பட போகிறது பகவானே அப்படின்னு ஒரு கருணையோடு கேட்டிருக்கார் அந்த கேள்வியை சமசர்கிட்ட அவர் சொன்னார் பகவானிடத்துலேருந்து படைப்பில் ஜனங்கள்லாம் தோன்றி இருக்கிறார்கள் தோன்றும்போதே போதே வாழ்க்கை முறைகளை எல்லாம் பகவான் கொடுத்துட்டார் எப்படி ஒரு கம்பெனியில் ஒருத்தன் ஜாயின் பண்ணுற போது அவனுடைய டெசிக்னேஷன் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் டெலிகேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த சிருஷ்டியிலேயே பகவான் நியமங்களை எல்லாம் கொடுத்துட்டார் ஆனால் கடவுள்தான் நம்மளையெல்லாம் படைச்சிருக்கார் நமக்கு இத்தகைய வாழ்க்கை முறையும் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கடவுளை சார்ந்து செயல் புரியலைன்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கை வீணாகப் போகிறோம் என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அவர்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் கிடைக்காது வாழ்க்கை முழுவதும் ஒரு ஏதோ மேலெழுந்தவாரியான சந்தோஷம் கிடைச்சாலும் கடைசியில் வெறுமை தான் மிச்சம் அப்படிங்கிற அர்த்தம் படும்படியாக இந்த ஸ்லோகத்தில் அர்த்தத்தை சொல்றார் யஹா யஹான்னா எவன் ஏஷாம் புருஷம் புருஷனை ஏனாம் ஏதாம் எல்லாம் சொல்லுவோம் ஏஷாம் புருஷம் சாட்சாத் தங்களுடைய சரீரம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் ஆத்ம ஈஸ்வரம் சாட்சாத் இந்த இடத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரத்தை கொடுத்து இந்த சரீரத்துக்குள்ள இருந்து அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஈஸ்வரம் அப்படின்னு அர்த்தம் சாட்சாத் ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம் ஏஷாம் புருஷம் இந்த புருஷனை ந பஜந்தி ஜீவர்களாகிய தங்களுக்கு பகவான் இந்த சரீரத்தை கொடுத்து சாஸ்திரத்தையும் கொடுத்து வாழ்க்கை முறையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த கடவுளை சார்ந்திருந்து அவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் இந்த படைப்பையும் படைப்பு கடவுளையும் அவமதிக்கிறார்கள் என்கிறார் அவஜானந்தி அவர்கள் இறைவனை அவமதிக்கின்றனர் அதனால் என்ன ஸ்தானாத் திரஷ்டா இந்த மனித உடம்புனுடைய பயனை அடையாதவர்களாக அதஹா பதந்தி இதுக்கு அடுத்த சரீரம் அவங்களுக்கு வர்றது வந்து அல்பமான சரீரம் மிருக சரீரங்கள் அந்த மாதிரி சரீரம் கிடைக்குமே தவிர பெறுதற்கரிய மனித உடம்பு அவர்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாயிடும் பகவானை பூஜை பண்றதை விட்டுடுறது மாத்திரம் இல்லை பகவானையும் படைப்பையும் அவமான பண்ணுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்னங்கிறத சொல்லுகிறார் கடவுளை சார்ந்திருந்து நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் இந்த உலகத்திலே நாம் அமைதியாக ஆனந்தமாக வாழ முடியும் என்ற கருத்தை தான் இங்கே சமசர் சொல்லுகிறார் நிமி தொடர்ந்து மேலும் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி